ஒன் மேலும் அல்லாஹ் தன் தூதர்களுக்கு கட்டளை கட்டதையே மூமின்களுக்கும் கட்டளை கழ்கின்றான் என்று நபிஹல்ல அவர்கள் கூறிவிட்டு பின்வரும் வசனங்களை ஓதினார்கள் அல்லாஹ் கூறுகின்றான் தூதர்களே தூய்மையானவற்றில் இருந்து உண்ணுங்கள் நற்செயல் செய்யுங்கள் அத்தியாயம் இறை விசுவாசிகளே உங்களுக்கு நாம் அளித்தவற்றிலிருந்து தூய்மையானவற்றை உண்ணுங்கள் இரண்டாவது அத்தியாயம் நூற்றி எழுபத்தி இரண்டாவது வசனம் பின்பு நபிசல்லாகும் அணை அவர்கள் ஒரு மனிதர் பற்றி கூறினார்கள் ஒருவர் நீண்ட பயணம் மேற்கொள்கிறார் அதனால் தன் கைகளை வானத்தின் பக்கம் உயர்த்தி என்று கூறுகிறார அவரது உணவு ஹராமாக உள்ளது பானமும் ஹராமாக உள்ளது ஆடையாகவும் அணுகின்றார் பிறகு எப்படி அவரது ஏற்கப்படும் என்று நபிசல்லாக அவர்கள் கேட்டார்கள் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து